நச்சினை இணையர்கள் அனைவருக்கும் பிறன்பின் வணக்கம் கோருவது கதை சொல்லி சரிதான் கதையோடு விளையாடுவில் இன்றைய கதை தைரியம் அந்த ஊரில் ஒரு குத்து சண்டை வீரர் இருந்தார் அந்த குத்து சண்டை வீரர்கிட்ட யாருமே போட்டி போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு குத்துலேயே எதிராளியை அடிச்சிருவார் அவர் இதுவரைக்கும் தோற்றுதே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு பலம் வாய்ந்த குத்து சண்டை வீரர் அவர்கிட்ட யாருமே போட்டி போட வர்றதே இல்லை ஏன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் தோற்றுப்போக எதுக்காக வீண் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட வரதே இல்லை அவரோட நல்ல உடற்பயிற்சி சத்தான உணவு தேவையான அளவு உறக்கம் இந்த மாதிரி தன்னோட உடலை பேணி பாதுகாத்துட்டு வந்ததினால அவர் எதிரிகளை வீழ்த்த முடிஞ்சுது அப்போது எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று சேர்ந்து எப்படியாவது இவருடைய வெற்றியை வந்து பறிக்கணும் தொடர்ந்து வெற்றி பெற்றுருக்கிறாரி யாரோ ஒருத்தர்கிட்ட தோக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க அப்போ யோசனை பண்ணும்போது நிறையா வழிகளில் அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ இவர் யோசனை பண்ணுறாங்க அவர் கொண்டுடலாமா அப்படின்னு ஆஹா கொண்டுட்டோம் அப்படின்னம்னா எல்லா வீரர்களுக்கும் இவர் முன்மாதிரியாக பேசப்பட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சரி வேற இவர் யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடி பழக்கத்துக்கு அடிமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கு அந்த எதிராளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக மதுபான வகைகளில் வந்து அவர் கொடுத்து விடுறாரு ஆனால் அவர் வந்து அதை நான் சொல்லி திருப்பி கொடுத்துறாரு இப்படி நிறைய விதங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால வந்து அவரை வீழ்த்தவே முடியல அப்போ யோசனை பண்ணுறாங்க இந்த குத்துச்சண்டை வீரரை வீழ்த்துறவங்களுக்கு பத்து லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அது ரொம்ப பெரிய தொகையாக இருந்தாலும் நம்மளை வீழ்த்தின ஒருத்தரை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவோடு அவங்க எல்லோரும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவுது அப்போ வந்து புதுசாக சண்டை பயிற்சி பத்துட்டு கற்றுக்கிட்டு வர ஒரு இளைஞன் அதை பார்க்குறாரு அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னையும் அவருக்கு வந்து பண தேவை நிறைய இருந்துச்சு சிறப்பாக யோசனை பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு சரி போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க எதிராளிங்ககிட்ட போய் சொல்கிறாரு நான் போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக உடம்பும் வந்து பெரிய அளவில் ஒரு குத்துச்சண்டை வீரர்களுக்குரிய உடம்புலாம் கிடையாது அவங்க வந்து அந்த எதிராளிங்க யோசனை பண்ணிவினாலும் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்போது அந்த போட்டி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த புதிய இளைஞன் வந்து தன்னுடைய நண்பர்கள்லாம் வர வைக்கிறான் வர வச்சு எனக்கு சில உதவிகள் நீங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்னவனையும் இந்த புதிய இளைஞன் சொன்னதை கேட்டோனே அவர் நண்பர்களுக்கு அச்சும வந்தது இது எதுக்கு தேவையில்லாமல் இதை போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் இந்த உருவியும் மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நண்பர்கள் மூன்று பேரும் ஒத்துக்கிறாங்க முதலாவது நண்பர் வந்து அடுத்த நாள் அந்த குத்து சண்டை வீரரை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாரு ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு உங்களுடைய நிறைய சண்டைகளை பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுடைய பரம ரசிகர் இந்த போட்டிலேயும் நீங்கள் தான் ஐயா ஜெயிக்க போகிறீங்க நான் கிளம்புறேன் வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக எந்திரிக்கிறாரு கிளம்புறதுக்கு எந்திரிக்கும்போது சொல்கிறாரு ஐயா நான் நிறையா முறை உங்களோட பேசியிருக்கேன் ஆனால் இந்த முறை பேசும்பொழுது ரொம்ப மூச்சு வாங்கி பேசுகிறீங்க என்னென்னு தெரியல எதுக்கு உடம்பை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் அவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு யோசனை மட்டும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு மனசை தேத்திக்கிறார் அடுத்த நாள் காலையில் இந்த புதிய இளைஞன் ஏற்பாடு பண்ண ரெண்டாவது நண்பர் அந்த குத்துச்சண்டை வீரர் ஓட்ட பயிற்சியில் இருக்கிற அதே கிரவுண்டில் இவரும் போய் ஓடுறாரு ஓடிட்டு அவருக்கு எதிரில் கேஷ்வலாக வர மாதிரி வந்துட்டு ஐயா வணக்கம் போட்டியில் கலந்துக்க போகிறதா கேள்விப்பட்டேன் நான் தீவிர ரசிகர் இந்த தடவை நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க ஐயா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஐயா நான் வந்து உங்களை தொடர்ந்து பார்ப்பேன் இந்த கிரவுண்டில் நானும் இங்கே தான் வந்து பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ வந்து நீங்கள் நல்லா ஓடிவீங்க ஆனால் இந்த கொஞ்ச வந்து உங்களுடைய ஓட்டத்தில் வந்து வேகம் குறைஞ்சிருக்க ஐயா எதுக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு கிளம்பியே போயிட்றாரு அவரும் இதை கேட்டோடனே அவருக்கு நே தினடானா ஒருத்தர் மூச்சு வாங்குதுன்னா இன்றைக்கி ஓட்டத்தோட வேகம் குறைஞ்சிருச்சுங்களா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனம் தடுமாறுது அப்புறம் அவங்க அறிவித்த குத்து சண்டை போட்டிக்கான நாளும் அவர் மேடை ஏறி போகிறாரு இந்த புதிய இளைஞனுடைய அந்த மூன்றாவது நண்பர் அந்த குத்து வீரர்கிட்ட போய் பூங்கொத்து கொடுத்து கை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்கிறார் ஐயா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து கையை குலுக்கிட்டு கையை எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு நிறைய முறை உங்கள்கிட்ட கை கொடுத்துருக்க ஐயா ஆனால் ரொம்ப இரும்பு பிடியாக இருக்கும் இந்த தடவை கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்குது எதுக்கும் இந்த குத்து சண்டை முடிச்சுட்டு டாக்டர் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கீழே போயிடுறான் அவருக்கு முடியல அப்படியே முற்றிலும் தளர்ந்து போகிறாரு என்ன ஆடாது தினமோர்த்தம் வந்து ஒரு ஒரு விதமாக சொல்கிறான் கண்டிப்பாக நம்ம ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சோ நம்ம எதாவது ஆயிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான குழப்பத்தோடையே போய் சண்டை போடுறான் அந்த சண்டை போடும்பொழுது அவரை நல்லா சரியாக அந்த எதிராளி வந்து அடிக்க முடியல அந்த இளைஞன் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சரிஞ்சிட்றாரு எல்லோரும் ஓடி வந்து அந்த இளைஞனோட வீரத்தையும் சாதனையும் பாராட்டுறாங்க அந்த புதிய இளைஞர் நன்றியோட புன்னகையோட தன்னோட நண்பர்களோட முகத்தை ஏறிடலாம் பல பேரோட வாழ்க்கையில் வந்துட்ட வியாதியை விட வந்துடுமோ அப்படிங்கிற இன்னி பயப்படுற வியாதி தான் கீழே தள்ளுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கதை மூலமாக பார்த்துட்டுக்கோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது தைரியமாக இல்லை அப்படின்னா அவங்களால வெற்றி பெற முடியாது ஸோ மனதை தைரியமாக வச்சுக்குவோம் மீண்டும் ஒரு அழகான கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்